ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நித்தியை மேவச்ச சாா த்தமே ேவிய மேவெ நமோவிதாம்பயோ வம்சிபோ மஹோ நமோ குருபோவரோமியூ மமாங்க सर्वं வாக்ஸ் அோோபலமிஷம் मामा மாகோத் அனராமே அமன உபனி சன் மயி சூஷா கேனோ உபனிஷத்தினுடைய சாந்தி பாட்டத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுட்டுருக்கோம் இந்த சரீர அவயவங்கள்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு யோக்கியத்தை உடையதாக வேண்டும் அப்புறம் எல்லாம் பிரம்மந்தான் பிரம்மஸ்வரூபந்தான் உபனிஷத்து தான் அதுக்கு அதுக்கு பிரமாணம் இதெல்லாம் பரிசாக ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் எனக்கு சக்தி வேணும் ஆரோக்கியமும் வேணும் பலமும் வேணும் அடுத்தபடியா எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற உண்மையை நான் உணரணும் அதுக்கு உபநிஷத்து தான் பிரமாணங்கிறத நான் புரிஞ்சின்றிருக்கேன் ஆக உபனிஷத்தை நான் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உபனிஷத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்கிறது ஸ்ரத்த உபனிஷத்தை தவிர வேறு எதுனாலையும் பிரம்ம நான் அடைய முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறேன் ஆகவே அது மாற்றமில்லை நான் ஒருபொழுதும் ஸ்ரத்தையை விட்டுவிடக்கூடாது மாஹம் பிரம்ம நிராகுறியாம் மாமா பிரம்ம நிராகரோத் இந்த பிரம்மமும் என்னை நிராகரித்து விடக்கூடாது ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் என்னை ம ஏ மறுபடியும் சம்சாரத்தில் நான் உழலக்கூடாது அனுகிரகம் பண்ணணுங்கிறத விட என்னோட பிரம்ம சம்சாரே மா பாத்தைய மறுபடியும் என்னை திரும்பவும் இந்த சம்சாரத்தில் உழலும்படி பண்ணிடக்கூடாது இந்த உடல் பற்று உலகப்பற்று அகப்பற்று புறப்பற்று இதிலெல்லாம் நான் ஈடுபடக்கூடாது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அகப்பற்று புறப்பற்று இரண்டும் அடியோடு நீங்கிவிட வேண்டும் இந்த அகப்பற்றும் புறப்பற்றும் தான் சம்சாரம் இதுக்கு பேர் தான் அகங்கார மமக்காரம் அகப்பற்றுங்கிறது அகங்காரம் நான் அப்படிங்கிற எண்ணம் அகங்காரம் எனக்கு என்னுடையது நான் படித்தவன் நான் பணமுள்ளவன் நான் குணமுள்ளவன் அழகுள்ளவன் எனக்கு ஆள் பலம் இருக்கு இந்த நான்கிறது இருக்கிறதுனால தானே மமக்காரம் அகங்காரத்தினால மமக்காரம் அகங்காரமே அழிஞ்சு போயிடுத்துன்னு அகங்காரம்னா இந்த இண்டிவிஜுவாலிட்டி அடிக்கடி சொல்கிறேன்னே இந்த தன்னுணர்வு இந்த தன்னுணர்வு தான் சம்சாரம் மறுபடியும் எனக்கு இந்த அகங்காரம் மமக்காரம்லாம் வந்துவிடக்கூடாது மறுபடியும் இல்லை அகங்கார மமகாரத்திலேருந்து என்னை விளக்கணும் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் இறைவன் என்னை நிராகரிக்காம பிரம்மம் என்னை நிராகரிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்னை என்னை நிராகரிக்காமல் இருக்கணுங்கிறது அந்த இங்கே எங்கள் இருக்கு என்னைன்னு நான் சொல்கிறேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய தன்னுணர்வை இறைவன் நீக்கிவிட வேண்டும் என்னை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிதான் அர்த்தம் இங்கே என்னை நிராகரிக்கக்கூடாது அர்த்தம் அவரும் நானும் ஒன்றுங்கிறத புரியும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அவ்வளோதான் அது அத்வைத சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமானது ஈஸ்வரனை தெரிஞ்சு ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணுறதில்லை ஈஸ்வரனை தெரிஞ்சு ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணி ஈஸ்வரனுடைய ஆஜ்மையான தர்மத்தை அனுஷ்டிச்சு கடைப்பிடித்து பிறகு ஈஸ்வரனும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தாத்பரியம் ஆஹ் பிரம்ம ஜானம்னு சொன்னால் பிரம்ம பக்தி பண்ணுறதில்லை பிரம்ம அஸ்மிங்கிற ஜானத்தை அடையிறது ஆனால் பிரம்மபக்தி பண்ணினா தான் பிரம்ம அஸ்மி ஞானம் வரும் அதை நம்ம ஒத்துப்போம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பிரம்மபக்தி பிரம்மபக்தின்னா என்ன கடவுள் இடத்துல பக்தி பண்ணினாத்தான் நமக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுக்கணும் மறுபடியும் எனக்கு வந்து இந்த தன்னுணர்வு இந்த அகங்கார மமக்காரம் இருக்கக்கூடாது அதுதான் அனுகிரகம் என்னோடய அகங்கார மமக்காரத்தை நாசம் பண்ணுறது ஈஸ்வரனுடைய உண்மையான அனுகிரகம் அதுக்கப்புறம் நான் ஈஸ்வரனாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேத அகங்காரம் எனக்கு இருக்கிறதுனால நானும் ஈஸ்வரனையும் ஒரு அகங்காரியாக ஆக்குறேன் ஈஸ்வரனுக்கு அகங்காரம் வேணுமா வேண்டாமா அகம் ஈஸ்வராக அஸ்மின்னு அகம் சிருஷ்டிகர்த்தா அஸ்மி அகம் இந்த சிருஷ்டி ஸ்திதி லய அகங்காரம் அவருக்கு வேணும் ஆனால் அவருக்கு இருக்கிற அகங்காரமும் அவருக்கு தெரியும் இது ஆபாச அகங்காரம் வாஸ்தவ அகங்காரம் ஞானியும் என்ன புரிஞ்சுன் இருக்கானா என்னோடய அகங்காரமும் ஆபாச அகங்காரம் சும்மா வியாபாரிகமாக பேருக்கு அகங்காரம் இருக்கணும் அகங்காரம்னா கர்வம்னு அர்த்தம் பண்ணிக்காதிங்க இண்டிவிஜுவாலிட்டிங்கிறேன் ஆஹா அகங்காரம்னா ஈகோன்னோ கர்வம்னோ அந்த அர்த்தத்தில் சொல்லலை தன்னுணர்வு இது பணிவாகவும் இருக்கலாம் கர்வத்தோடு இருக்கலாம் ஆனால் பணிவுக்கும் த கர்வத்துக்கும் எது ஆசிரியமோ அதை பேசுகிறோம் எது பணிவும் அடக்கமும் அடக்கமின்மையும் எதை சார்ந்திருக்கிறதோ அந்த தத்துவத்தை பேசுகிறோம் தன்னுணர்வுக்குத்தானே அடக்கமும் இருக்கிறது அடக்கமின்மையும் இருக்கிறது ஆகவே அது அழியணும் இந்த தன்னுணர்வை நீக்கிறது தான் அதான் சம்சாரே மா அர்த்தம் சொல்கிறேன் மாமா பிரம்ம நிராகரோத்து அநிராகரணம் அஸ்து அஸ்து எங்கள் ரெண்டு அநிராகரணம் அஸ்து அனி அநிராகரணம் ஆவையோ சர்வதா பிரீத்திரஸ்து அப்படிங்கிற ரெண்டு நிறைய அர்த்தம் இதுக்குள்ளே வச்சுருக்கார் அது பகவானுக்கும் எனக்கும் இருக்கிற அவருக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு ஒரு நாளும் உறவு போகக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இது துவைத்த திருஷ்டி வியாபாரிக துவைத்த திருஷ்டி ஆனால் மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற அத்வைத்த ஜானம் பகவானுக்கு அகங்காரம்னா பகவானுக்கு ஞானம் இருக்குது இந்த அகங்காரம் மித்தியா அகங்காரம் ஆபாச அகங்காரம் வித்யா அகங்காரம் எல்லாம் போக போக நமக்கு இன்னும் அதைத்தான் படிக்க போகிறோம் அப்புறம் குரு சிஷியனுக்கும் ஆவயோகோ பிரீத்திரஸ்துன்னு இருக்குது அநிராகரணம் வஸ்து அநிராகரணம் வஸ்துன்னா டீச்சிங் நடக்கணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் குருக்கிட்ட இவனுக்கும் உண்மையான அன்பு இருக்கணும் சிஷ்ய குருவுக்கும் சிஷ்யன்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும் சிஷ்யனுக்கும் குருக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும் அந்த அர்த்தமும் கொடுக்கப்படுகிறது ஆவயோகோ பரஸ்பரம் சர்வதா பிரீத்தி ரஸ்து அது மாத்திரமில்லை நான் வந்து இதை உண்மையாக படிக்கிறேன் ஏதோ ஒரு அக்காடமிக் இன்ஃபர்மேஷனுக்காக நான் வேதாந்தம் படிக்க வரலை நான் மோட்சம் அடையிறதுக்காக படிக்க வந்திருக்கேன் இப்போ யூனிவர்சிட்டியிலலாம் வேதாந்த இதெல்லாம் படிப்பாங்க படித்த எல்லாம் பிஹெச்டி எல்லாம் பண்ணிகிட்டு பண்ணி அதனால் பணம் வரும் நான் வந்து இதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் கேனோபனேஷத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் விவேக சூடாமணியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அதுக்காக படிக்கலைங்க ஆசிரமத்தில் நம்ம படிக்கிறது அதுக்காக படிக்கிறோம் பிஹெச்டி பண்ணுறதுக்காக பிஹெச்டி வந்து அகங்காரத்தை விருத்தி பண்ணுமா குறைக்குமா நான் இதுக்கு முன்னாடி கேனோபனேஷத்துக்குங்கிற படித்ததுங்கிற பிஹெச்டி பண்ணலை இப்போ நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு மோட்சம் கிடைக்காது மனசாந்தி கிடைக்காது அது கிடைக்கிறதுக்குள்ளே அதில் ஆயிரத்திட்ட பிரச்சனை வரும் இந்த பிஹெச்டி வாங்க விடுவானா சில பேர் அதுக்கு ஏதாவது தான் வருவான் அப்போ இவன் என்ன பண்ணுவான் கேனோபனிஷத்தை பிஹெச்டி பண்ண போய் அது வந்து அவள் சுவாமிஜிகிட்ட வந்து பிளஸிங்ஸ் வருவாள் சுவாமிஜி நான் பிஹெச்டி பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் நிறைய லாட் ஆஃப் டிஸ்டபன்சஸ் ப்ளீஸ் பிளஸ் மீ கேனோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுக்கு அதுக்குன்னு சம்மந்தம் இல்லை அதனால் தத்மனி நிறத்தைய நான் நான் உண்மையாக கமிட் அர்த்தம் நான் அந்த ஞானத்தை அடையிறதில் எனக்கு வந்து ஏதோ இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் படிக்க வரல எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் டீச் பண்ணிவிட்டு போகிறேன் ஒருத்தருக்கு சொல்லித்தரத்துக்காக நான் படிக்கலை நான் மோற்றம் அடையணும்னு படிக்கிறேன் நானும் வகுப்புக்கு வந்து படித்து இதை இன்னும் பத்து பேருக்கு சொல்லித்தரத்துக்காகவும் நான் படிக்கலை பிஹெச்டி பண்ணுறதுக்காகவும் நான் படிக்கலை நான் அந்த ஞானத்தை பெற்று மோட்சம் அடையணும் டீச் பண்ணுறேன்னு சொன்னால் அதுலேயும் அகங்காரம் வர தான் செய்யும் என்கிட்ட நிறைய எனக்கு நிறைய சிஷியாள்லாம் இருக்கா எனக்கு நிறைய சிஷியால் இருக்கா எல்லா சிஷியாலும் ஒரே மாதிரியாக இருப்பா சம்சாரத்துக்கு வேறு காரணம் வேண்டாம் அதுவும் ப்ராப்ளம் அது ஆத்மநிறத்தைங்கிற பதத்துக்காக சொல்கிறேன் அதில் எனக்கு வந்து நான் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக படித்தேன் எனக்கு புரிஞ்சுது நிறைய பேர் என்ன மாதிரி மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவனுக்கு நான் பெற்ற இன்பம் கிடைக்கட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அது என்னுடைய கர்த்தவியம் கிடையாது டீச்சிங் வந்து என்னுடைய டியூட்டி கிடையாது அது வந்து என்னென்னா எனக்கு நான் சந்தோஷம் சுவாமிஜி நீங்கள் எப்படி ஆனந்தமாக இருக்கேன்னா நான் இதெல்லாம் படித்த சந்தோஷமாக இருக்கேன் எங்களுக்கும் சொல்லித்தரேடா நான் சொன்னதாக தான் தான் போகிறது எங்கள் குரு அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை சொல்லித்தருதுனால் நான் பெரிய ஆளாவோ சின்ன ஆளாவோ இன்னும் ஆக போகிறதில்ல ஏன்னா இதில் இருக்கிற பாடமே இப்படி தான் இருக்குது அகங்காரத்தை போக்குற ஒரு சாஸ்திரத்தை பாடம் சொல்லி கொடுத்து அகங்காரத்தை விருத்தி பண்ணினா அது குளி அது என்ன சென்னா விளக்க மாற்றாலும் பெருக்க போய் விளக்க மாதிரியே குப்பையாக போகிற மாதிரி தான் இல்லையா விளக்கமாக எடுத்து பெருக்கினால் பெருக்கிறபோது விளக்கமாகறே செதறி எடுத்து கட்டி வச்சுருந்துது அப்புறம் அதைப் பெறுக்கிறதுக்கு இன்னொரு விளக்குமாறு வேணும் ஏ சற்று விளக்குமாறு கேட்டேன்னா ஆக இந்த ததாத்மனி நிறத்தேங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த ஆத்ம பிரம்ம தத்துவத்தில் நான் வந்து மோக்ஷத்துக்காக படிக்கிறேன் ஆகவே எனக்கு அதுக்குள்ளே யோகியதையெல்லாம் வரணும் ஏ தர்மா உக்தாக தே தர்மாக சர்வே தர்மா மயி பரிபூர்ணத்தையாக சந்து எங்கிட்ட அந்த தர்மங்கள் அந்த குணங்கள்லாம் இருக்கட்டும் அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு இருக்கட்டும் அப்போ அந்த ஞானம் எனக்கு நன்றாக கிடச்சி அந்த ஞானம் எனக்கு பலமாகும் ஆக அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு ஆஹா சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி சாந்திகினா என்ன எனது என் மம்ம என்னோட உடம்பு என்னுடைய உடம்பு எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும் என்னுடைய உடம்பு மனசு எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களோ மரங்களோ செடிகளோ இதுவோ பறவைகளோ எல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் என்னுடைய படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது பறவைகள் என் படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது பூரா பாம்பு தேழு அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம படிச்சுட்டே இருக்க பின்னாடி ஒரு டப்புன்னு போட்டு கொடுத்தோன்னா அந்த காலத்தில் மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க இப்போலாம் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அங்கே என்னமோ ரொக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லைஃப்பெல்லாம் அங்கே ஏதோ படிச்சுட்டு இருப்பேன் இவர் குரு பின்னாலே என்ன இருக்குன்னு என்ன தெரியும் அங்கே திடீர்னு தேள் வரலாம் பாம்பு வரலாம் அதெல்லாம் கடிக்காமல் இருக்கட்டும் தான் அதுதான் ஆதி பௌத்திக்கம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும் அடுத்தது மழை வெயில் காற்று ரொம்ப அதிகமாக இந்த சூப்பர் நேச்சுரல் சொல்கிறோமே அதனால் வர்ற இடைஞ்சல்கள் அதெல்லாம் இல்லாமல் வெதர் வந்து வெதர் வந்து இந்த பூமி இந்த ஆகாஷம் எல்லாமே என் படிப்புக்கு அனுகூலமாக இருக்கட்டும் என்விரோன்மெண்ட்டே எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் அதுக்காக மூணு சாந்தி சொல்லிடுறோம் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி ஆதிதைவிக்க அமித்தம் அதிதைவம் இதுக்கெல்லாம் நிறைய உபாசன வேதத்தில் இருக்குரிஷர்ஷோ வாத்தர அக்னிர்வாஜுராந்திரமா நிர் ஆஷயோ வனஸ்ப ஆகாஷ ஆமா இது அதிபூத் அதாத்மம் பிராணோபியோ பானவுதான சன சுஸ்ோத்திரம் மனோவாகும் சகஸ்நாஸ்தி மஜ்ஜ ஏதிவித ஜருஷிரவோச்சத்து இந்த அதிபூதம் அத்ராத்மம் அதிதெய்வ உபாசனையெல்லாம் நிறைய வேதத்தில் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா எல்லாம் இந்த பாடியில் நான் வாழ்கிற வரைக்கும் இந்த உடம்புல வாழ்கிற வரைக்கும் எல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிரார்த்தனைகளை பண்ணி மேக்ஸிமம் துக்கத்தை தவிர்த்து விடுறது அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து சயின்ஸை வச்சு இல்லை தெய்வீகமான சக்தியினால் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழி இந்த பௌத்திக விஜானத்தை வச்சுட்டு கம்ஃபர்டபுள் லிவிங்கிறது ஒன்று வைதிக விஜானத்தை வச்சுண்டு பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுன்னு ஒன்று புரியுதா ஆனால் இந்த பௌத்திக விஜானம் மாடர்ன் சயின்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறது அது பீஸாக இருக்கும் நினைக்கிறோம் ஆனால் தெய்வீக சக்தியினால் கிடைக்கிற ஒரு சாந்தியை இதனால் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் அதெல்லாம் வேண்டியிருக்கு அதெல்லாம் நமக்கு அந்த தெய்வீக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கான மெச்சூரிட்டி அந்த பக்குவம் எல்லாம் இல்லாததுனால தான் இதெல்லாம் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லாட்டி அதுவே நமக்கு இது பண்ணும் யோக சக்தியிலையே சொல்கிறாங்க இல்லையா அது ஏசியெல்லாம் நம்ம போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை வேணும்னா உடம்பையே கூலாக்கிக்க முடியுமா அப்படிலாம் யோகா இருக்குது வேணும்னா உடம்பை குளிரில் உடம்ப நம்ம வேணும்னா உடம்பையே ஹீட் ஆக்கிக்க முடியும் அப்படி யோக யோக சக்தியெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய மெனக்கிடணும் பிராணாயாமம் பண்ணணும் சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும் ரொம்ப நியமங்கள்லாம் வேணும் அப்படி இருந்தால் வேணும்னா பாடியவே ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கோல்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இருக்குங்கிறத நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கெல்லாம் வந்து பெரிய மலை மேலே இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ இருக்காங்களே மலைக்குள்ளா வாழ்கிறவங்கலாம் இருக்காங்க கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தால் போனது மாற்றி விடுறாங்க ஆக வைதிக விஜானத்தில் அவ்வளோ சௌகரியங்கள் இருக்குதுன்னு நிறைய மந்திரங்கள் சாஸ்திரங்களில் பார்த்தா தெரிகிறது ஆனால் அதுக்குள்ளே ஸ்ரத்தையோடு அதை பண்ணணும் சரி இந்த ஒரு முகவரையோடு நாம் கேனோ உபனிஷத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணுறோம் இந்த உபனிஷத் எடுத்த உடனேயே சிஷ்யனுடைய கேள்வியோடு தொடங்குகிறது இந்த உபனிஷத்தில் குரு குருவோட பேர் சொல்லலை சிஷியனோட பேர் சொல்லலை நேர விஷயத்துக்கு போய்விட்டது ஆக உபனிஷத் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாகவே சாஸ்திரத்தை தொடங்குகிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பழக்கம் நாமளாக தனியாக விசாரம் பண்ணுறது கிடையாது நான் ஆத்ம விசாரம் நானே பண்ண போகிறேன் எனக்கு எந்த சாஸ்திரமும் வேண்டாம் எந்த குருவும் வேண்டியதில்லை அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறதுனா என்னது புத்தில அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்டலெக்சுவல் அரகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நானே பண்ண போகிறேன் ஏன் படிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னா நீ வந்து எந்த விஷயமா விஷயமாக இருந்தாலும் சரி அப்படி பண்ணிட முடியுமா உன்னால் அதாவது இப்போ வந்து ஃபிசிக்ஸோ சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸோ நீயாக படித்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படி இருந்தாலும் அது சரி வருமா அது மாத்திரமில்லை இன்னொருத்தட்ட படிக்கிறது ரொம்ப சுலபமாச்சே அதனால் தான் நம்ம சாஸ்திரங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுறது குருமுகாதேவ அதிகந்தவ்யா வித்யா படிக்கிறது என்றைக்கும் குருமுகமாக தான் படிக்கணும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் குருநாதர் மூலமாக தான் படிக்கணும் அதுக்கு மகிமை ஜாஸ்தி நம்ம சாஸ்திரத்தில் வித்ய வந்து வெறும் எனது Just knowledge அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த ஞானமே தெய்வீகமானதுங்கிறது நம்முடைய அபிப்பிராயம் நம்ம எல்லாத்தையுமே எல்லா விஷயத்திலையுமே ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்துகிறோம் ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தாத விஷயமே கிடையாது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஞானத்தையே சரஸ்வதியாக பார்க்குறோம் பணத்தை மகாலட்சுமின்னு பார்க்குறோம் வீட்டை கிருஹலக்ஷ்மிங்கிறோம் எதெடுத்தாலும் ஈஸ்வர சம்பந்தத்தோடு பார்க்குற ஒரு பாவனை ஹிந்துக்களுக்கு இருக்குது நம்ம ஹிந்து மதம் அப்படி தான் சொல்கிறது ஒரு கா யார் கார் டிரைவர் காரை ஓட்டுறதுக்கு முன்னாடி இப்படி காரை தொட்டு ஒரு அது பகவானாக பார்க்குறோம் நல்லபடியாக நான் கார் ஓட்டணும் எதெடுத்தாலும் நம்ம வந்து ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தாத ஒரு கர்மாவும் கிடையாது நம்ம வந்து உலக நம்ம பணம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் ஈஸ்வர சம்பந்தத்தோடு தான் நம்ம இருப்போம் அப்படி ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்க பெரும்பாலும் என்னது நான் ரிலிஜஸ் மெட்டீரியலிஸ்டிக் அப்படி சொல்கிறாங்க ரிலிஜஸ் மெட்டீரியலிஸ்டிக்ங்கிறாங்க அதாவது சமய வழிபாட்டோடு கூடிய பொருளியல் சமய வழிபாடுகள் இல்லாத பொருளியல் நாஸ்திகனுக்கு இருக்கிற மெட்டீரியலிசம் ஆஸ்திகன் என்ன பண்ணுறான் ஈஸ்வரனை பூஜை பண்ணி பகவானே எனக்கு பணம் கொடு வீடு கொடு பங்களா கொடு அடிப்படி ஆட்களை கொடு இதெல்லாம் கேட்குறான் அப்போ அந்த மெட்டீரியலிசம் இருந்தாலும் பகவான்கிட்ட பக்தி பண்ணி கேட்குறான் தர்மமாக கேட்குறானாங்கிறது அது இன்னொரு கேள்வி சில பேருக்கு ஈஸ்வர பக்தி இருக்குது பணம் சம்பாதிக்கணும் அதெலாம் ஆசை இருக்குது ஆனால் தர்மமாக சம்பாதிக்கணுமா அதில் கேள்வி வருது அதுலேயும் நிறைய கிரடேஷன்லாம் நம்ம பிரிக்கலாம் எதுக்கு எதெல்லாம் சொல்கிறோம்னா இந்த ஈஸ்வர சம்பந்தம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அதனால் குரு போய் படிக்கிறது குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை ஆச்சாரியவான் புருஷோ வேத தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சங்கரபாஷ்யத்தில் இதெல்லாம் முதல்ல இருக்குது இந்த இந்த மந்திரத்துக்கு முன்னால் அத்தனையும் சொல்கிறார் தத் விஜானார்த்தம் குருமேவாபிகட்சேத் ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியதே விதித்த விதையாதிபத்து திப்பேனம் ஜாநீஸ்திணுஸ்மதிப்பிரேணிங்குகளிலும்களிலும் சொல்லப்பட்டுமுரைப்படி கஷனம் உபசமேத்த ஒருஷிஷியன் ஒரு குருநாதரை அணுகி இந்த கேள்வியை க கேட்கிறான் அவரிடத்தில் ஈஸ்வர புத்தியோட மனப்பக்குவத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறான் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் குருக்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கு அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது சம்பிரதாயமாக படிக்கிறதில் இருக்கிற ஒரு தார்டியம் தார்டியம்னா ஒரு உறுதி தனியாக படித்தா வராது இந்த தீட்சை வாங்கிட்டு மந்திரம் ஜபிக்கிறதுக்கும் தீக்ஷை வாங்காமல் ஜபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது மந்திரசாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கும் பழக்கத்துக்கும் தெரியும் அது நம்ம அதை வந்து லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது மாதிரி தான் எதுவும் எது புராண கதையெலாம் சொல்ல நார் இதற்கே தீட்சை இல்லாமல் ஜபிச்சதுனால பலன் கிடைக்கலேன்னு சொல்லுவார் அது மாதிரி எப்படி ஒரு மந்திரத்தை அப்பா வந்து காயத்ரி மந்திரத்தை அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும் நாமளாக படிச்சுக்க விடாது அப்பா வந்து அந்த ஒரு நல்ல வேளையில் முகூர்த்தம் பார்த்து அந்த சாவித்ரி உபதேசம் பண்ற உபநயன சம்ஸ்காரம் செய்து அந்த சாவித்ரி போ சாவித்ரியும் போ புருகின்னு கேட்குறான் மாணவன் மாணவனே சொல்லிருக்க மாணவக்காக அப்படின்னே தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுருக்கு அவன் சிஷ்யன் கேட்குறான் சாவித்ரியும் போ புருகின்னு சொல்லி அப்பாவுக்கே பாத பூஜை பண்ணி ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அம்மா முன்னால் புரோஹிதரும் கூட வச்சுட்டு சிஷ்யனுக்கு குரு பையனுக்கு அவர் குருவாக மாறி பையனை சிஷியனாக்கி உபதேசம் பண்ணுறது நம்ம கல்ச்சரில் இருக்குது வழக்கத்தில் இருக்குது ஆ குருமுகம் அவசியம் அதனால் குருக்கிட்ட போய் கேட்குறான் இவன் வந்து ஏற்கனவே அதில் வந்து நிறைய சொல்லியிருக்கார் என்கிட்ட இவன் ஏற்கனவே உபாசனை எல்லாம் பண்ணியிருக்கான் சித்த சுத்திலாம் இருக்குது இல்லாட்டி இப்படி சொல்லுவானா சர்வம் பிரம்ம உபநிஷதம் மாகம் பிரம்ம நிராகுரியாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு குருக்கிட்ட வந்து பாடம் படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் இந்த கேள்வியிலேயே அவனுடைய அவனுடைய ஒரு என்னது சூக்ம புத்தி தெரிகிறது இந்த கேள்வி புரிஞ்சுக்கிறதே பெரிய வேலை சாதாரண கேள்வி மாதிரி தெரியும் ஆனால் இந்த கேள்விக்குள்ளே நம்ம நிறைய கேட்டுகின்றே இருக்கிறதுனால அப்படிம்போம் ஆனால் இந்த கேள்வி கேட்கணும்னா எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கணும் வேறு எதாவது பற்றி கேட்குறானா என்ன குருநாதா இந்த உலக வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படி கேட்குறது இல்லை உறவுகளை எல்லாம் பாதுகாத்துக்கொள்வது எப்படி அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இல்லை என்ன இந்த இதை இதெப்படி இதை பணக்காரராவது அதை எப்படி இதை எப்படி நிறைய புஸ்தகங்கள்லாம் வைக்கிறது முப்பது நாட்களில் சம்ஸ்கிருதம் படிப்பது எப்படி அது மாதிரிலாம் இல்லைது நேர மந்திரத்தை படிப்போம் அர்த்தம் தெரிஞ்சுப்போம் ஆக ஒரு சிஷியனிடம் சிஷியன் குருக்கிட்ட போகிறான் குரு வந்து சிஷியனை தேடி வரப்படாது இது வேறு இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க உனக்கு பக்கம் இருக்கிறவ குரு தானாக வருவார்னு அது ஒரு தேரி போயின்னு இருக்கு அப்படிலாம் இல்லை நமக்கு நமக்கு வியாதி இருந்தால் டாக்டர்கிட்ட நம்ம போகிற மாதிரி அதுதான் உதாரணம் எல்லாத்துக்கும் டீச்சர் எப்பவும் இருக்காங்க எல்லா டீச்சரும் ஈவன் எதாக இருந்தாலும் நீ கம்ப்யூட்டர்லேயே அவைலபிளாக இருந்தால் கூட நீ ஆண் பண்ணணுமே அது மாதிரி போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான கரு ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே என்று கைவில் என்னவனை தான் சொல்லுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினர்க்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு சொன்னாலும் கூட நாம் குருவை தேடி போகணும் எங்கே யாரெலாம் சொல்லி தராங்க எனக்கு ஆத்ம வித்யை வேணும் பிரம்ம வித்யை வேணும் அதை யாராவது சொல்லித்தராங்களா கேட்டு போகணும் ஆக உபனிஷத் குரு சிஷிய சம்பாத ரூபமாக பாடத்தை தொடங்குகிறது இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் உபனிஷத்தைத்தான் படிக்கணும் குருமுகமாகத்தான் படிக்கணும் தனியாக படிக்கக்கூடாது ஒருத்தட்டை போய் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லா உபனிஷத்துக்கள்லேயும் சாஸ்திரங்கள்லையும் காணப்படுகிற ஒரு உண்மை சும்மா அறவுரையாக ஏதோ கொஞ்சம் தேட்டுன்னு நீயே தனியா விசாரம் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் சரி வராது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு யூ யுவர் செல்ஃப் என்கொயர் அதெல்லாம் வந்து உன்னை பற்றின விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்லிடுவாங்க நீயே உனக்குள்ளே போ உனக்குள்ளே போனக்குள்ள எனக்குள்ளே எங்கே போகிறது எனக்குள்ளே போனால் எங்கே போகிறது உள்ளுக்குள்ளே எங்கேயாவது அந்த வீட்டுக்குள்ளே போக சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ளே போ காட்டுக்குள்ளே போ கோயிலுக்குள்ளே போக சொல்லலாம் உனக்குள்ளே போகணுன்னா எங்கே போகிறது உனக்குள்ளனே எங்கே போகிறதுக்கு என்ன ஃபிசிக்கலாக போகிறதா இல்லை மென்டலாக போகணும்னா மென்டலாக எப்படி போகிறது எதாது இடம் தெரிஞ்சால் தானே ஏதாவது லாஜிக் இருக்கா இது ரேஷனல் திங்கிங்கா இது நியாயமான சிந்தனை உனக்குள் செல்வாயாக உனக் எனக்குள் என்றால் என்ன தயவு செய்து அதை விளக்க முடியுமா உனக்குள் என்பதை உனக்குள்ளேயே தேடு அப்படின்னா உனக்குள் என்பதை உனக்குள்ளேயே தேடுன்னா இன்னும் குழப்பம் கூடுமா குறையுமா அது பாரு இதெல்லாம் சொல்ல முடியாது அது தானாக வரணும் இப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற சாஸ்திரம் அப்படி இல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லை குருக்கள்கிட்ட ஸ்ரத்தை இல்லை சம்பிரதாயத்தில் ஸ்ரத்தை இல்லை நிறைய குழப்பம் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை ரொம்ப முக்கியம் பொறுமை தான் பொறுமை இல்லாமல் ஞானம் வராது ஞானம் இல்லாமல் நல்ல குணங்கள் இருக்காது நல்ல குணங்கள் இல்லைன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது எல்லாம் வேணும் நரசாபரணம் ரூபம் ரூபஸ்யாபரணம் குண குணசியாபரணம் ஞானம் ஞானஸ்யாபரணம் க்ஷமா ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா ஒருத்தார்க்கு ஒருநாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஆக பொறுமைங்கிறது பல விஷயத்துக்கு வேணும் நம்மளை இன்னொருத்தன் திட்டபோது பொறுமையாக இருக்கிறது கோவப்படாமல் இருக்கிறதுங்கிறது வேற வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு உயரணும்னா பொறுமையாகத்தான் காரியங்களை பண்ணணும் இன்னும் பத்து வருஷம் கழித்து நான் இப்படி இருக்கணும்னு நினச்சா இன்னிலேருந்து நான் பொறுமையாக அதுக்கு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் அதை அடையிறதுக்கு நான் ரொம்ப நாள் ஆகும் குழந்தை பிறக்கணும்னா பத்து மாதம் பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுமைக்கு தான் நிறைய பேருக்கு பொறுமை இல்லை இந்த அவசரத்தினால்தானே நிறைய பிரச்சனைகளே ஆரம்பிக்கிறது பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த பொறுமையை பற்றி நான் பேசுகிற போது கேட்கறதுக்கும் பொறுமை வேணும் அதனால் என்னென்ன எல்லாரும் என்ன சொல்கிறது நீ உனக்குள்ளேயே தேடு உனக்குள்ளேயே பார் எந்த குருவையும் நம்பாதே சாஸ்திரத்தையும் நம்பாதே அதெல்லாம் கட்டுக்குதே அப்படி ஒரு பிரச்சாரம் இருக்கு அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும் நம்ம ஆதிசங்கரர் சொன்ன வழியில் போகிறோம் அவர் அழகாக சொல்கிறார் இல்லையா குரு சரணாம்புஜ நிர்பர பக்தாக சிராத்பவ முக்தா சேந்திரியமானச நியமா தேவம் திரக்ஷினிஜஹ்யஸ்தம் தேவம் அழகான ஸ்லோகம் குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா குருவினுடைய திருவடியில் பரிபூர்ணமான உறுதியான பக்தி அப்படி இருக்கிறவனுக்கு அச்சிராத் விரைவில் சம்சாராத் முக்தா சம்சாராத சிராத் முக்தச்சிராத்து சம்சாராத்து முக்த பவசம்சாராத்து அச்சிராத்து முக்த ஆனால் நீ என்ன பண்ணணும்னா இந்திரியங்கள நிகிரம சேந்திரியமானச நியமாத் இவ்வாறு நீ புலநடக்கத்தோட குரு பக்தியோட குரு பக்தினா என்ன சாஸ்திரத்தை சிந்தனை பண்ணி கொண்டு இருப்பாயே ஆனால் நிஜஹயஸ்தம் தேவம் திரக்ஷி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இறைவனை நீ உணர்வாய் ஆஹா சிஷ்யன் குருக்கிட்ட போய் படிக்கணுங்கிறத மறக்கப்படாது அதுக்காக தான் சொல்கிறோம் எந்த உபனிஷத்தை எடுத்துட்டாலும் குரு சிஷ்ய சம்பாத ரூபமாக தான் இருக்கு இப்போ ஈஷாவாசிய உபநிஷத்தில் குரு சிஷியன் சொல்லலை ஆனால் குரு சிஷ்யன் நாம் அர்த் கொண்டு வந்துக்கணும் அதே மாதிரி கட்டோ உபனிஷத்தில் நச்சிகேதன் முண்டக்க உபநிஷத்தில் சவுனகர் அங்கிரஸ் இப்படி ஒரு ஒரு பிப்பலாதர் மற்ற சிஷியர்கள் மாண்டூக்கி உபநிஷத்தில் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் நம்ம அதில் சப்ளை பண்ணப்போம் பிரதானமாக எல்லா உபநிஷத்துக்குலேயும் குரு சிஷியருக்குமா இருக்குது அதெல்லாம் அவர்கள் என்னென்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே நினச்சி விட்டாங்க பகவத்கீதை எடுத்துட்டால் கிருஷ்ணன் குரு அர்ஜுனன் சிஷ்யர் இதுதான் மெஜாரிட்டி ஆ ஆதிசங்கரனும் திரும்ப திரும்ப சொல்கிறார் தனியாக படிக்காதே தனியாக படிக்காதேன்னு சொல்லிகிட்டே இருக்கார் சாஸ்திரஜோப்பி சுவாதந்திரேன பிரம்மாநேஷனம் ந குறையா நீ என்ன தான் உனக்கு கிராமர் மற்ற சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தனியாக படிக்காதே உனக்கு உனக்கு நீயாக படித்து புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் நீ படிக்காதே சம்பிரதாயமான ஒரு குருக்கிட்ட குருக்கிட்ட போய் படித்து அதுக்கப்புறம் நீ பண்ணு அதனால தான் ராமனுக்கு வசிஷ்டர் குரு கிருஷ்ணருக்கு சாந்தி குரு சந்தீபணி குரு எல்லாரும் குரு இல்லாமல் கிடையவே கிடையாது பார்வதி பரமேஸ்வரனுக்கு சொன்னார் பரமதி பர பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னார் இப்போ பார்த்தாலும் இப்படி தான் சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார் இப்படி தான் நம்ம சாஸ்திரங்களில் படிக்கிறோம் சரி மந்திரத்தை படிப்போம் போனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா கேன பிராணப்பிரதம பிரைத்தி யுக்தா கனேஷி தா வாச்சம் வதந்தீஸ் கவுதேவயுனி தேஷித்த மன கேன பிரண்பீதியு கேனேஷிதான் வாசமிமா வதந்தி சுஸ்ரோத் கவுதேவோ யுனக்தி கேள்வியே ரொம்ப அற்புதமானது முதல்ல இந்த கேள்வியை ரசிக்க தெரியணும் எவ்வளவு பக்குவம் இருந்தால் கிறிஸ்பாக கேள்வி கேட்குறான்னு வளவளான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இதிலேருந்து கேள்வி கேட்குற கலையவே நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி கேள்வி கேட்கணும் கேள்விங்கிறது எப்போ கேட்போம் ஒரு தெரியாத விஷயத்தை தான் கேட்போம் தெரிஞ்சதை போய் கேட்க மாட்டோம் சில குருவுக்கு தெரியுமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதனால் டெஸ்டானந்தான் இவர் ஒரு ஒரு குரு இவர் எப்படி இவர் எப்படி சொல்கிறார் பார்ப்போம் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படிலாம் சிரஷமே வரும் எங்கள் குருவுக்கும் வந்திருக்கு எனக்கும் வந்திருக்கு நிறைய பார்த்துருக்கோம் அப்போ நாங்கள் ஆசை எங்களுக்கு தெரியாதுன்னு அவர் கேட்குற தெரிஞ்சு போயிடும் இவர் தெரிஞ்சுதான் கேட்குறாரு எங்களுக்கு அவ்வளோலாம் படிக்கலை நாங்கள் நம்ப ஏன்னா அவர் கேட்குற போதே தெரிகிறது அவர் ஏதோ நம்மளை வந்து இவர் எப்படி சொல்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்யாயமாக கேட்டால் சொல்லாதேன்னு மனு மனு சொல்லிவிட்டார் அந்நியாய ப்ரிச்சதா ஜானன் நபிஹி மேதாவி ஜெடவல் லோக ஆச்சரே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிறார் அதுக்குள்ளே முறைப்படி கேட்டால் பரவாயில்ல தெரிஞ்சிருந்தால் எனக்கு கேள்வி கேட்கணும் அனாவசியம்தானே அப்போ இன்னொருத்தரை டெஸ்ட் பண்ணுறதா ஜென்ம சாஃபல்யம் இப்போ இந்த கேள்வி கேட்குற போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் கிளாரிட்டிக்காக கேட்போம் சாமான்ய ஜானம் இருக்கும் விசேஷ ஜானத்துக்காக கேள்வி கேட்போம் அப்போ அது உண்மையாக கே கேள்வி கேட்குற போதே வருடருந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு கேட்கணும் சும்மா பொழுது போல உங்களுக்கு எதோ தெரியுமாமே கீதை கொஞ்சம் சொல்லுங்கள் கிடையாது பார்க்கலாம் அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது ஏதோ அதுக்கு விளையாட்டாகலாம் பேச முடியாது ஏன்னா அதுக்கும் வித்தைக்கு மரியாதை கொடுக்கணும் பகவானே கீதையில் சொல்கிறார் தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே அது மாதிரில கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாதவன்ட்ட போய் நீயாக கூப்பிட்டு உட்காந்து வச்சுன்னு உனக்கு ஒரு க்ளாஸுக்கு ஒரு ஆழ் வேணும்னு சொல்லி வச்சுன்னு கூப்பிட்டு சொல்லாதே அப்புறம் நீ சொல்கிற போது நீங்கள் சொல்கிற இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நிறுத்திடுங்கிறார் கிளாஸை அப்படி எதாவது சொன்னால் நடுவில் பாடத்தை நிறுத்திவிடும் அவன்கிட்ட கம்யூனிகேஷனை விட்டுரு இப்படிலாம் வந்து பாடம் சொல்லி தரத்துக்கான விதிகள்லாம் இருக்குது இதம் அசிஷ்யாயன தேயம் தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதே யோ எதி மோகாத் தாசியத்தி சரி சொல்லி வைப்போமேன்னா ச பாப்பியான் பவத்தி யோ எதி மோகாத் தாசியத்தி ச பாப்பியான் பவத்தி ஏதோ ஒரு மயக்கத்தினால பணத்துக்காகோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ ஏதோ சொன்னான்னு சொன்னால் அப்புறம் வந்து அவனுக்கு பாபம் வரும் ஆகினால இதெல்லாம் எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது மரியாதை இருக்குது அதனால் கேட்கணும் செவி உணவிற்கேள்விடையார் திருவள்ளுவர் அதுக்குன்னா கேள்வின்னே பத்து குரல் வச்சுருக்கார் கேள்வின்னா அந்த இடத்துல அர்த்தம் கொ கொஸ்டின் கேட்குறதுன்னு காது வழியாக நிறைய விஷயங்களை பெரியவங்க கிட்ட கேட்கணும்னு அர்த்தம் என்னைத்தானும் நல்லவை கேட்க அதனால் அந்த கேள்வி அதிகாரம் முழுக்க படித்து பார்த்தா தெரியும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் கேட்குறதுல நிறைய மகிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் கருணாஹாபியாம் பூரி விஸ்ருவம் பூரி பூரினா நிறையனு அர்த்தம் இந்த பகவான் வந்து நிறைய கேட்குறதுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் ரெண்டு காதும் கொடுத்துருக்காரு என்னது ஆனோ பத்ரா கிருதவோ என்று நல்ல செய்திகள் நாலா என்னை வந்து நாடட்டும் இப்படிலாம் ரிக்வேத பிரார்த்தனைகள்லாம் இருக்குது குட் நியூஸ் வரட்டும்னு அர்த்தம் எல்லாம் அனாவசியமானதெல்லாம் வரப்படண்டா நல்ல நல்ல தகவல்கள்லாம் நாலா பக்கத்துலேருந்தும் என் காதில் விழுந்துட்டே இருக்கட்டும் எப்போவுமே இந்த காது வந்து மங்களத்தையே கேட்கட்டும் நிறைய பேர்ட்டேருந்து கேட்கலாம் நிறைய மகான்கள்டருந்து நிறைய விஷயத்தை நிறைய தடவை கேட்கலாம் இந்த கேனோபனிஷத்தை எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம் பகுப்பியா ஸ்ரோத்தவ்யம் பகுதா ஸ்ரோதவியம் பல பேரிடத்துலேருந்து கேட்கணும் பல முறை கேட்கணும் இப்போ கேள்வி எப்படி கேட்குறாருன்னு பாருங்கோ ஒரு முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம் எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் அந்த ஒன்றை உபதேசம் செய்யுங்கள் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சௌனகோ ஹவை மகாசால அங்கிரசம் விதிவதுபன்னம் பப்பிரச்ச கஸ்மின்னு பகவோ விஜாத்தை சர்வமிதம் விஜாதம் பவதி ரொம்ப பக்குவப்பட்ட சவுனகர் வந்து சவுனகர் அங்கிரசுகிட்ட கேட்டார் விதிவதபன்னா பப்பிரச்ச எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகமோ அதை சொல்லுங்க நச்சுக்கேசுன்னு ஒரே இதெல்லாம் கேட்டான் மூணாவது வரம் அஸ்தீத்தேக்கே நாயம் அஸ்தீதி ஏயம் பிரேத்தே விசிகித்ஸா மனுஷே அஸ்தி தேக்கே நியாயமஸ்தி ஜெயிக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கான் இறந்து உடம்பு இறந்ததுக்கு பிறகும் அந்த உடம்பை சேர்ந்த ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இல்லை என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இதை பற்றி உங்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படி நஜிகேஷ் சொல்கிறான் அர்ஜுனனு கேட்குறான் எச்ேயசியா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னும் எது சிறந்ததோ அதை சொல்லுன்னுட்டான் எது மோட்ச சாதனமோ எது ஸ்ரேயஸோ அதை உபதேசம் பண்ணு அவன் மோக்ஷந்தான் ஏன்னா அவனுக்கு துக்க நிவர்த்திக்கு தான் உபாயம் கேட்டான் உச்சோஷடம் இந்திரியானாம் எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு ஞானம் வேணும்னு பிடிவாதமாக நின்றான் அர்ஜுனன் ஏ கேள்வி கேட்கல நடுப்பு நடுப்பு கேள்வி கேட்டான் இதே மாதிரி அங்கேயும் ஒரு கேள்வி இருக்குது மூணாவது அத்தியாயத்தில் அத்தேனப்பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ அனிச்சன்னி வாரணேய பலாதிவ நியோஜிதா மூணாவது அத்தியாயம் உபத்தியாரா சரி ஏன்னா भगवान அவன் என்ன சொன்னால் எது நல்லதோ அதை சொல்லுன்னு சொன்னால் பகவான் உபதேசம் பண்ணுறத வச்சுன்னு கேள்வி கேட்டான் எதுனால அத்தகேன பிரயுக்தோயம் அயம் பூருஷா பாபம் சரதி இந்த மனிதன் ஏன் பாபம் செய்கிறான்னு கேட்டான் அதே மாதிரி தான் இங்கேயும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இந்த கேட்குற போதே சிஷ்யனுடைய விவேகமும் தெரிகிறது அவனுக்கு அவனுடைய அஜானமும் தெரிகிறது ஞானமும் தெரிகிறது அவன் ஒரு சில காரணத்தை மனசில் வச்சுன்னு தான் இந்த கேள்வி கேட்குறான் அந்த கேள்வி கேட்குறத்துக்கு அவன் உலகத்தில் இருக்கிற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கேள்வி கேட்குறான் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே கேட்டிருக்கான் அர்ஜுன் இந்த சிஷ்யன் ஆ இந்த அனுபவம் என்னங்கிறது ஒரு கேள்வி மந்திரத்தோட அர்த்தம் என்ன இருக்குது கேன இஷித்தம் சத்து மனஹா பிரேஷித்தம் மனஹா பத்தி மந்திரத்தை முதலில் சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் சிஷ்யனுடைய கேள்வியினுடைய மகிமை தெரியணும் சிஷ்யனுடைய புத்திசாலித்தனம் தெரியணும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க எனக்கு மூஞ்சை பார்த்து என்ன சொல்ல ஃபேஸ் ரீடிங் தெரியுமா சுவாமி கை ரேகை பார்ப்பீங்களா சுவாமி இப்படித்தானே கேட்குறாங்க யாருக்காவது தெரியுமா நம்ம என்ன படிச்சுருக்கோன்னு தெரியாது நம்ம குவாலிஃபிகேஷன் என்னன்னு யாருக்கும் தெரியாது பொதுவாக அவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சாமி யார்னு சொன்னால் அவருக்கு நிறைய சக்தி இருக்குது பவர்ஸ் எல்லாம் இருக்குது அவர் வீபூதி கொடுத்தாலோ எலுமிச்சம்பழம் கொடுத்தாலோ ஏதோ ஒரு கையிறை வந்திருச்சு கொடுத்தாலோ தாயத்து கட்டினாலோ நம்ம கஷ்டமெல்லாம் தீந்து போயிடும் அப்படி தான் பாமரஜனங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஹிந்துயிசம்னா அதுதான் நிறைய பேர் நெஞ்சுட்ருக்கான் தீயில மிதிக்கிறது குறி சொல்கிறது அதெல்லாம் ஒரு லெவல் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை அது எல்லா உலக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அது மாதிரி கே எனக்கு ஏன் சுவாமி இப்படி கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அது உன் கர்மான்னு சொல்லணும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும் கவலைப்படாத லக்ஷ்ணாமூர்த்தியை பூஜை பண்ணு நெய் விளக்க போடு இங்கேவா நான் விபூதி மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் உன் குடும்பத்தில் எல்லா கஷ்டமும் போகட்டும் நீ நல்லா இரு அப்படிலாம் சொல்லுவோம் இப்போ இங்கே வந்து இவன் ரொம்ப புத்திசாலி மகா புத்திசாலியாக இருக்கான் இவன் கேனை கேனன்னா எவராள் எதனால்னு இல்லை எவராள் ஒரு மனசில் புரிஞ்சுருக்கான் இவனுடைய அனுபவத்தை வச்சுன்னு இந்த கேள்வி கேட்குறான் எதை எவரால் இஷித்தம் விரும்பப்பட்டு பிரேஷித்தம் மனகா தூண்டப்பட்ட மனம் தூண்டப்பட்ட மனம் செயல் புரியும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட மனம் பத்தத்தி பத்தின்னா விழருதுன்னு அர்த்தம் எதில் என்ன விஷயேஷு ஆப்ஜெக்டில் எப்போ பார்த்தாலும் மனசு எதுக்கு பின்னால ஓடுறதுன்னா உலகத்துக்கு பின்னால் இந்திரியங்கள் ஓடுறது இந்திரியங்களுக்கு பின்னால் மனசு ஓடுறது மனசுக்கு பின்னால் நான் ஓடுறேன்னா இல்லையா அது இழுக்கிறது அந்த பிரபஞ்சத்தோட நீ என்னன்னா இது இழுத்துக்கொண்டிருக்கு கவரது அதனால்தான் மோகினின்னு பேர் இந்த பிரபஞ்சத்துக்கே இது மாய மோகினி இது அப்படியே இழுத்துன்ருக்கு எல்லாம் உலகமே இழுக்கிறது நம்ம நகைக்கடையை பார்த்தா அப்படியே உள்ளே போகணும் போல் இருக்குது புடவைக்கடையை பார்த்தா உள்ளே போகணும் போல் இருக்குது கோயிலை பார்த்தா அப்படி போயிடுறேன் அது போயிடலாம் தோணு உள்ள போகணும் போல் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும் ஜெபம் பண்ணணுன்னா தோணும் அதெல்லாம் இழுக்கிறது அப்புறம் அங்கே யாராக கொஞ்சம் அஞ்சு ரெண்டு பேர் நின்று பேசின் இருந்தால் கொஞ்சம் அப்படி பார்க்கலாமா இருக்குது போய் அதோட கம்பெனி சேரலாமான் இருக்குது உலகம் இழுக்கிறது அதுக்கு பின்னா இந்திரியங்களை உலக விஷயங்கள்லாம் இந்திரியங்களை இந்திரியங்கள் பின்னா இந்திரிய உலக விஷயங்கள் பின்னால் இந்திரியங்கள் போகிறது அது எதுவும் இழுக்கலை ஆனால் அது ஸ்வாவம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்திரியஸே இந்திரியசியார்த்தே ராகத்வேஷம் விவஸ்திதோ குணா குணேஷு வர்த்தந்தே பின்னாடி மனசும் ஓடுறது இவன் வந்து இதை புரிஞ்சுன்னு கேட்குறாமன் இந்த மனசு எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக அங்கங்கேயும் சுத்தின்ண்டே இருக்கேன் இது யாரோ ஒருத்தன் பின்னால இருந்து தூண்டி விடுறானா என்ன இது அவரோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நம்மளே ஏன் என் மனசு இப்படி அல அலன்னு அலையிறது இப்படி நானே கேட்டுக்கிறேன்னு வச்சு கூட நீங்கள் ஒரு ஒருத்தரும் கேட்டுக்கலான் ஏன் சும்மா இருக்குதா என்னது என்னது சினமிரக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்கு கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்புறம் என்னது பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ இப்படியே சுற்றின்ண்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் சுத்தின்ண்டே இருக்குது பிரேஷித்தம் மனஹா கேனேஷித்தம் பதத்தி பிரேஷித்தம் மனஹா கேன இஷித்தம்னு சொன்னால் எவரால் ஆசைப்படப்பட்டு விரும்பப்பட்டு விரும்பப்பட்டு பிரேஷித்தம் மனஹா தூண்டப்பட்ட மனம் பத்தி பத்தின்னா பொருள்களில் விழுகிறது பொருள்னா என்னது அதோடய ஆப்ஜெக்ட் இந்திரியங்கள் வாயிலாகனு போட்டுக்கணும் இந்திரியங்கள் வாயிலாக பொருள்களில் விழுகிறது இல்லாட்டி தானாக எதையோ நினச்சி உட்காண்ட்ருக்கு இப்போ எதுவுமே இல்லைன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணுன்னா கண்ண மூடி தியானம் பண்ணால் மனசு என்ன பண்ணுறது பகவானை தவிர சாஸ்திரத்தில் சொன்னதை தவிர கண்ண மூடின்னு இருக்கு எப்போ தியானத்தை முடிக்க போகிறாலோ தெரியல அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எங்கே இல்லாமோ போறது அதெல்லாம் அதெல்லாம் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய் முடிஞ்சு தியானம் முடிந்து போய்விட்டு இப்போ மனசு இந்திரியங்களோட சேராட்டாலும் சும்மா இருக்க மாட்டேங்கிறது எதையாவது நினச்சிகிட்டே இருக்கு அதனால சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது எதை வேணாலும் ஸ்தூலமாக கட்டுப்படுத்தி இந்த மனசை கட்டுப்படுத்துகிறது தான் பெரிய வேலையாக இருக்குது அதனால்தான் பதஞ்சலி இதுக்குன்னே ஒரு சாஸ்திரம் பண்ணினார் யோக்சித்த வத்தி நிரோதா அதுக்கு எஃபர்ட் எடுன்னார் ஆஹா மனஹா கேன அதுக்கப்புறம் இன்னும் விளக்கம் இருக்குது இப்பதான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் கேனை இஷித்தம் சத்து பிரேஷித்தம் மனஹா விஷயேஷு பதத்தி சங்கல்ப விகல்பாத்மக்கேஷூ விஷயேஷு பத்தி உள்ளமானது ஓது எண்ணங்களில் உழன்று கொண்டிருக்கிறது எதனால் தூண்டப்பட்டு விருப்பம் வரணும் விருப்பி தூண்டணும் முதல்ல இச்சத்தி அப்புறம் அதை இது பண்ணணும் போ அதை நினை அப்படி சொல்லி மனசுக்கு ஏதோ பின்னாலே இருக்கு அப்புறம் இன்னொரு வியாக்கியானம் அது பிரேஷிதம் இவ ஏதோ வலுக்கட்டாயமாக ஏதோ ஒன்று புஷ் பண்ணிகிட்டே இருக்கே அது என்னது புரியவே மாட்டேங்குது மனசை ஏதோ ஒன்று படுத்துறதே அது என்னது அதனால தான் அங்கேயும் பலாதிவ நியோஜித்தஹான்னு கீதையிலையும் பார்க்குறோம் ஏதோ வலுக்கட்டாயமாக யாரோ பின்னால என்ன ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி போகிறேனே தெரியும் இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் சரீரம் தெரிஞ்சால் கூட தப்பு பண்ணி பண்ணியே பழக்கமானதுனால அந்த ஹேபிட்லையே ஏன் போயிண்ட்ருக்கு இதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது போகிறது அப்புறம் அடுத்தது என்னென்ன கேன பிராணா பிரதமா பிராணா யுக்தா சன் பிரைத்தி இந்த மூச்சு உள்ள போயிண்ட்டே இருக்குது சரீர அந்த சஞ்சாரி வாயு இந்த வாய்க்கு மேலே இருக்கிற மூக்குக்குள்ளே போயிண்ட்ருக்கு இந்த பிராணன் முக்கிய பிராணன் மூச்சுக்காற்று கேனயுக்தா சன் பிரதமகா பிராணஹான்னு போட்டுருக்கார் பிரதமா பிராணஹான்னா பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார் இந்த உடம்புக்கு முக்கியமான ஆள் யார் பிராணன்தான் அதுதான் பிராணன் ஹிரண்ய கர்ப்ப உபாசனையெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுதான் கிரியாசக்தி இது இச்சாசக்தி மனசை பற்றி சொல்கிற போது இச்சாசக்தி இது கிரியாசக்தி பிராணன் சரியா இல்லைன்னு சொன்னால் வேலை பண்ண முடியாது எதனால வந்து இந்த கிரியாசக்தி ஒர்க் பண்ணுறது வேலை பண்ணுற சக்தி வேலை செய்யறது யாரால் அப்புறம் என்னதுன்னா அப்புறம் வாக் சக்தி பாருங்க காய்கம் வாச்சிக்கம் மானசம் அப்புறம் வாக் சக்தி எதனால் வேலை செய்கிறது கேனேஷிதாம் இமாம் வாசம் ஜனாகா வதந்தி வதந்தி பகுவச்சனத்தில் இருக்குது மனம்னு சொன்னால் பிராணம்னு சொன்னால் இங்கே என்ன சொல்கிறான்னா வதந்தி ஜனாகா உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்களே ஒருத்தருக்குள்ளையும் எந்த ஒரு சக்தி தூண்டி இவர்கள் பேசுகிறார்கள் எதனால் பேசுகிறார் எவரால் பேசுகிறார்கள் பேச்சு சக்தி இருக்கு வேலை செய்கிறது அப்போ சிந்திக்கிற சக்தியும் வேலை செயல்படுற சக்தியும் அப்புறம் பேசுகிற சக்தியும் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது எவரால் அப்புறம் அடுத்தது என்னென்னா ஞானேந்திரியங்கள்னா அரியற சக்தி ஞானேந்திரியங்கள் ஆக ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி கிரியாசக்தியில வாக்கு அடங்கம் தான் இருந்தாலும் ஸ்பெஷலாக சொல்கிறார் வாக் சக்தி கிரியாசக்தியிலே வாக்கு அடங்கிடும் ஆ வாக்கு சக்ஷுரோத்திரம் சக்ஷுன்னா கண்ணு ஸ்ரோத்ரம்னா காது கஹா தேவஹா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது சேத்தன தத்துவம் ஒரு கான்ஷியஸ் பிரின்சிபிள் இருக்குது தெரியாது தியோதனவான் தேவஹா देवन. தேவ ஒளிர்வதால் தேவன் ஏதோ ஒரு பிரகாஷமான ஒரு சக்தி உள்ளே இருக்கு கீதையில் பகவான் சுன்னர் எதா பிரகாஷயேக்கிருத்னோக்கி க்ஷேத் க்ஷேத்ரி தா கிருத்னா க்த்ரி கிருத்னம் க்ஷேத் பிரகாஷய க்த்திரம்னா இந்த சரீரத்தை உள்ளுக்குள்ளே இந்த க்ஷேத்ரஜன் பிரகாசப்படுத்துகிறான் அப்படி சொன்னார் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் இப்போ இதிலேருந்து என்ன என்ன கேள்வி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த கேள்வி ஏன் கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்குது ஆனால் இன்னும் கிளாரிட்டி இல்லை மேலெழுந்த வாரியாக விஷயம் புரிஞ்சிருக்கு ஆனால் ஆழமாக அந்த அனுபவத்தை வச்சுன்னு கேட்குறான் ஆக தெளிவாக புரியலை மேலெழுந்தவாரியாக புரிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று இருக்கப்பா உடம்புக்குள்ள இப்போ சாதாரணமாக ஒருத்தன் வந்து பிஹேவ் பண்ணுறது மோசமாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே பேய் பூந்து இல்லையா அந்த பேய் பூந்து விடுத்த பேயை பார்க்க முடியுமோ இப்போ இதான் இந்த மாதிரி தான் கேள்வியெல்லாம் வரும் இப்போது நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறார் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா இந்த கடவுளை பார்த்திருக்கிறீர்களாங்கிற கேள்வி எதனால வந்தது அப்போ இவர் கடவுள்னு ஒன்று இருக்காருனா கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு கடவுள் பார்க்கப்படுற பொருளுங்கிற எண்ணத்தோட கேள்வி கேட்கிறாரா கடவுள் பார்க்க முடியாத பொருள்னு கேள்வி கேட்கிறாரா இப்போ நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்களான்னு மற்றவன் கடவுளை பார்க்கலேன்னு அர்த்தமாயிடுது யாரோ ஒரு மகானை போய் பார்த்து கேட்குறோம் அவர்கிட்ட போய் சுவாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கே கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம அவர்கிட்ட போய் கேட்குற போது இப்போ கடவுளுங்கிறத ஒன்றுனா கேள்விப்பட்டிருக்கான் எப்படி கேள்விப்பட்டிருக்கான் தெளிவாக கேள்விப்பட்டிருக்கானா அறவரையாக கேள்விப்பட்டிருக்கானா கடவுளை பற்றி கேள்வி கே கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களாங்கிற கேள்வியை கேட்குறபோது கடவுளை வந்து கடவுளை பற்றின ஞானத்தோட கேள்வி கேட்கப்படுகிறதா கடவுளை பற்றின ஞானம் இல்லாமல் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்படுகிறதா என்பது என்னுடைய கேள்வி அப்போ கடவுளை பற்றி இவர் என்ன நினச்சிருக்காரு கடவுளை ஏதோ கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு விஷயங்கிற ஞானம் தான் அவருக்கு இருக்குது கடவுள் ஏதோ சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு வெளியில் வருவார் பகவான்கிறது கடவுள் வந்து அப்படி வெளிப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு எல்லாமே கடவுள்னு அந்த புரிஞ்சின்றப்புறம் சொல்கிறது வேற இப்போ எல்லாமே தங்கம் நகைகள் எல்லாம் தங்கம் தான் போது அது வந்து இந்திரியங்களுக்கும் விஷயம் இந்திரிய புத்திக்கும் விஷயங்கிற போது புத்திக்கு விஷயமான பிறகு அந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக வஸ்துவே பிரம்மந்தான்ங்கிறது அப்புறம் படித்தப்புறம் புரிகிற விஷயம் ஆனால் சாதாரணமாக படிக்காமல் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு போய் கேள்வி கேட்குற போது நான் கேட்குற போதே எனக்கு தெரியிறது கடவுள் ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி விஷயமாக நினச்சின்னு போய் கேட்குறேன் அவரும் பதில் சொல்கிறார்த்துக்கோ ஆமாம் நான் பார்த்துருக்கேன்னா எப்படி பார்த்துருக்கீங்க இந்த கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னா நான் கேள்விப்படுறோம் நான் கடவுளை பார்த்து நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா ஒன்று பதில் என்னது நான் கடவுளை பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமில்லை நான் உனக்கும் கடவுளை காண்பித்து கொடுப்பேன் மூணாவது ஸ்டேட்மெண்ட் இது மூணையுமே யோசித்து பாருங்க இப்போ கடவுளை பார்த்துருக்கிறீர்களான்னா இவர் பார்க்கலேங்கிறது தெரியுது கடவுளை பார்த்துருக்கிறீர்கள் கேட்குறவர் இருக்காரு அவரே கடவுளை பார்த்துருந்தா இன்னொருத்திட்ட போய் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரோ கேட்க மாட்டார் அப்போ இவர் கடவுளை பார்க்கலேங்கிறது தீர்மானமாயிடுது ஆனால் இவர் என்ன நினச்சிருக்கார் கடவுள் பார்க்கக்கூடிய பொருளாக நினச்சிக்கொண்டு கேள்வி கேட்குறார் இல்லையா பார்க்குற பொருள்னா என்ன சாதாரணமாக பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம் சாதாரணமாக பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம் கண்ணால் பார்க்குறது கடவுளை பார்க்குறது பார்க்குறதுங்கிறது சாதாரணமாக கண்ணால் பார்க்குறது தான் பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இப்போ கண்ணால் பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அவரும் சொல்கிறார் பதில் கடவுளை பார்த்துருக்குறேன்னு அப்போ இவர் என்ன நினச்சிப்பார் புத்தியால் பார்த்தேன்னு நினச்சிப்பாரா கண்ணால் பார்த்தேன் நினச்சிப்பாரா தியானத்தினால் பார்த்தேன்னு நினச்சிப்பாரா நான் பார்த்துருக்கேன்னு உனக்கும் காமிச்சித்தருவேனா என்ன நினச்சிப்பார் ஓ இவர் எனக்கு ஒரு நாளைக்கு நான் இப்படி என் முன்னால் வந்து பகவான் வந்து என்னை தலையை தொட பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது அதாவது நாம் நினைக்கிற தேவதைகளுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறார் அந்த சமாச்சாரம் தனி அந்த டாபிக் தனி அதை நான் இங்கே பேசலை இப்போ இவர் அது தேவதைகள் தரிசனம் இந்திரன தரிசனம் பண்ணலாம் சந்திரன தரிசனம் பண்ணலாம் அது தேவதா தரிசனம்னு சொல்கிறார் இவர் அது வேறு சமாச்சாரம் இஷ்ட தேவதா இஷ்ட சூத்திரம் வருது அந்த தேவதையே கண்ணுக்கு தெரியுமா அது அதுக்குன்னு அதுக்கு அர்ஜுனன் பகவான் கொடுத்த மாதிரி திவ்ய சக்ஷு கண்ணில் ஒரு சக்தியை கொடுத்து அது மாதிரி இஎஸ்பி மாதிரி எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன் இப்போ இங்கே இன்னொரு ஆள் உட்காந்துருக்காரு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்றேன் என்ன மேலே ஸ்ரத்தை இருக்கிறதுனால சுவாமி கண்ணுக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு நாமெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோன்னு தெரியல சாமி புண்ணியம் பண்ணியிருக்காரு அவருக்கு தெரியுதுன்னு தெரிகிறதுக்கும் பாவம் பண்ணியிருக்கணும் திரிமொழிய சொல்லு சமயம் அங்கே வந்து ஒரு ஆக்ஷசம் உட்காந்துருந்தான்னா அப்போது என்னென்னா கடவுள் அவர் கேட்குற போதே பகவான் வந்து பகவான்கிறது வந்து கடவுளுங்கிறது வந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் அப்படிங்கிற ஞானம் கேட்குறவருக்கு இல்லை அப்போ இவர் என்ன சொல்லணும் கடவுள் கண்ணுக்கும் கருத்துக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் அதை புரிஞ்சுக்கத்தான் முடியும் புரிஞ்சின்ற பிறகு எல்லாமே நமக்கு கடவுளாக கடவுளாக நம்ம வந்து கண்ணுக்கு பொருளாக தெரிஞ்சாலும் அதில் கடவுள் இருக்காருங்கிற அறிவு நமக்கு இருக்கும்னு விளக்கம் எவ்வளோ தர வேண்டியிருக்கு சும்மாவாது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது கடவுளை பற்றி பேசணும்னு சொன்னால் அத்தனை விஷயம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் கேள்வி கேட்குற போதே இவன் வந்து சில ஞானத்தோடு கேட்குறான் இந்த சிஷியன் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது புரியறதுக்கு அதனால் இந்த கேள்வியவே நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா கேள்வி சரியாக புரியணும் ரொம்ப நேரம் கெடைச்சி இப்போ கேள்வியே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி பதில் சொல்கிறது நிறைய பேருக்கு அது கேட்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு என்னென்னா கேட்குறதுக்கு சங்கோச்சம் ஏன்னு கேட்டால் கேட்டால் என்ன எனக்கு ஞானம் இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ நம்ம அஜ்யானம் தெரிஞ்சு போயிடுவோன்னு கேட்க மாட்டான் அக்ஞானம் போகணும்னா கேட்டால் தானே அக்ஞானம் போகும் பதில் தெரிஞ்சால் தானே அஜ்ஞானம் போகும் ஆ கேட்க வேண்டிய இடத்துல கேட்கக்கூடியவங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை முறையாக கேட்டு தான் ஆகணும் இதெல்லாம் கேள்வி கேட்குறதை பற்றி இருக்குது ஆக யாரால் மனசு வேலை பண்ணுறது யாரால் இந்திரியங்கள் வேலை பண்ணுறது எவரால இந்த மூச்சு காத்து கிரியாசக்தி ஒர்க் பண்ணுறது எதனால் பேசுகிறோம் எதனாலேங்கிறத விட எவரால் அதுக்கு என்ன ஞானம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு முக்கியமான ஞானம் என்னென்னா இந்த சரீரம் ஜடங்கிற ஞானம் இவனுக்கு இந்த லரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஜடம்ங்கிற ஞானம் இவனுக்கு இருக்க போய்தான் இந்த கேள்வியே வருது இந்த கேள்வி வரணும்னா இந்த ஜடம்னு தெரியாம இந்த ஞானம் வராது முதல்ல இது பௌத்திகம் ஜடம் இந்த ஞானம் இருக்கு இந்த உடம்பு இந்த உடம்பு மனசு ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் இது வந்து ஸ்தூல ஸ்தூல பாஞ்ச பௌத்திகம் மனசு அந்த சூக்ம பாஞ்ச பௌத்திகம் பூதேபியா ஜாத்தம் சர்வம் எல்லாம் ஜடம்தான் ஜடம்னா என்ன அதுக்குன்னு சென்ஸ் என்னது சென்சியன்ஸ்ங்கிறாங்க இல்லையா உணர்வோ உணர்ச்சியோ கிடையாது அது எப்படி தெரியுதுனா சுசுப்தி மூர்ச்சா மரண சம்பவா தூங்குறபோது இதோட நமக்கு சம்பந்தம் இல்லை மயக்கத்தில் ஏதாவது சுகர் லோவாயு மயங்கினாலோ இல்லை அனஸ்தீஷியா கொடுத்தாலோ இதோட கனெக்ஷன் நமக்கு இல்லை அப்புறம் இந்த சரீரம் செத்து போனதுக்கு பிறகு இதில் இயக்கம் இல்லை ஆகினால இந்த உடம்பு இனர்டு மேட்டர் மேட்டர் இது ஜத்துக்கு அது மாமில்லை இது அறியப்படுகிறது நம்பர் ஒன் இது அறியப்படுகிறது அது மாத்திரம் இல்லை இது வந்து பஞ்சபூதமாக இருக்கிறது திருஷ்யத்துவம் பௌத்திகம் அப்புறம் இதுக்கு நிறைய குணங்கள்லாம் இருக்குது கருப்பாக இருக்குது நெட்டையாக இருக்குது குட்டையாக இருக்குது குண்டாக இருக்குது ஒல்லியாக அப்புறம் மனசுக்கும் குணங்கள்லாம் இருக்குது சஞ்சலமாக இருக்குது சாந்தியாக இருக்குது பரபரப்பாக இருக்குது குணங்கள்லாம் இருக்குது சகுணத்துவம் திருஷ்யத்துவம் பௌத்திகம் சகுணத்துவம் மாறின்று வேறு இருக்குது சவிகாரித்வம் ஓயாத சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது அப்புறம் என்னென்ன அனித்யத்துவம் அனித்யத்துவம்னு சொன்னால் இன்னொரு பாஷையில் சொன்னால் தார்காலிகமாக இருக்குது இந்த உடம்பு பர்மனெண்ட்டும் கிடையாது ஆகமாபாயித்ம் டெம்பரரியாக இருக்கு ஆக அறியப்படுவது புறப்பொருளாக காணப்படும் என்னால் இது அறியப்படுறது என் மைண்டு என்னால் அறியனை அந்த ஞானம் அவனுக்கு இருக்குது என்னால் மனம் அறியப்படுகிறது ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியல ஆத்மாவை தான் கேள்வி கேட்குறான் மனம் எ எவரால் தூண்டப்பட்டு காரியத்தை செய்கிறது இச்சா ஜான கிரியா சக்தி அனுபவிக்கிற சக்தி எல்லாமே எதனால் நடக்கிறது ஆக இது அறியப்படுகிறது பஞ்சபௌத்த பஞ்சபௌ பாஞ்ச பௌத்திகமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இது குணங்களோட கூடி இருக்கிறது குணங்களும் இந்த உடம்போட தன்மையும் ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உடம்பு வந்திருக்கிறது தூக்கத்தில் மனம் ஒடுங்குகிறது விழிப்பில் கனவிலும் வெளி வருகிறது ஆக வருகிறது போகிறது மாறுகிறது பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கிறது பூதக்கலவைகளாக ஆகியிருக்கிறது அறியப்படுகிறது ஆக அறியப்படுகிறது என்றால் அறிபவன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும் அந்த அறிபவனை பற்றிய உண்மை என்ன அதான் கேள்வி இந்த உடலில் இருந்து இவற்றையெல்லாம் அறிகின்ற அறிவ அறிகின்றவனாகிய என்னை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறேன் நான் உடம்பிலிருந்து தோன்றியவனா அல்லது உடம்புக்கு வேறானவனா இந்த உடம்புக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு நிலையானதுதானா மாறுகின்றதோடு தொடர்பு கொள்ளிருக்கிற நான் மாறாதவன்தானே அந்த மாறாதவனாக இருக்கின்ற என்னுடைய சுவா தன்மைதான் என்ன இதுதான் கேள்வி கேள்வியினுடைய ஆழம் இது சும்மா மொட்டையாக பார்த்தா அவனு தெரியாது கேள்வியினுடைய ஆழம் இது டெப்த்து இவ்வளவு இருக்குது சங்கராச்சரம் சொல்கிறார் ரத்தம் இருக்குது தேர் இருக்கு இந்த தேருக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அவனுக்காக தான் தேரோட்டி வண்டியை ஓட்டுறான் எல்லாம் பண்ணுறான் அந்த அதெல்லாம் வந்து தேரோட்டியை விட்டுருங்க அந்த தேருங்கிறது ஒரு ஜடம் ஜடமான ஒரு தத்துவத்துக்குள்ளே ஒரு சேதன தத்துவம் இருக்குது கான்சியஸ் தத்துவம் இருக்குது ஆக அறிவற்ற உணர்ச்சியற்ற ஒரு தத்துவத்திலே ஒரு அம்சத்திலே உணர்ச்சி உள்ள அறிவுள்ள ஒரு தத்துவம் இருக்கிறது அது மாதிரி அது கார் இருக்குன்னா காரு காரில் என்ன இல்லாமல் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபா காராக இருந்தால் என்ன அது ஓட்டம் ஒருத்தன் இருக்கானே அது இல்லாட்டி அந்த காரு காருக்கு என்ன மகிமே கார் வந்து ஜ வஸ்து காரை ஓட்டுறவன் கார் போய் அடிச்சுடுச்சினா காருக்காக தண்டனை கொடுக்குறான் காரை ஓட்டினவனுக்கு தான் தண்டனை அது மாத்திரம் இல்லை இப்போ இப்போ இந்த நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் வீட்டில் ஏகப்பட்ட ரூம் எல்லாம் வச்சிருக்கோம் இத்தனை பெட்ரூம் வச்சிருக்கோம் கிச்சன் வச்சிருக்கோம் எல்லாம் இது யாருக்குன்னா அந்த வீட்டினுடைய எஜமானனுக்கு யாருக்காக இந்த வீடு இயங்கிக் கொண்டிருக்கிறது யாருக்காக இந்த கார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் யாருக்காக இந்த மனசு செயல்படுகிறது யாருக்காக இந்த இந்திரியங்கள் பிராணம்லாம் வேலை செய்கிறது அந்த அர்த்தத்தில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு கரணாநாம் சமூகத்வாத் இவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கான் சிஷ்யன் அது மாத்திரமில்லை மனசை கரணம்னு வேறு புரிஞ்சுன் இருக்கான் கரணம்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு புரிஞ்சுன் இருக்கான் இவ்வளவு ஞானம் அவனுக்கு இருக்குது இந்த கேள்வி கேட்குற சிஷ்யனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குங்கிறது புரியணும் அதனால அவர் சிஷ் ரொம்ப ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல போகிறார் பதில் சொல்லி அதுக்கப்புறம் அவன் நமக்கு புரியறதுக்காக சில இதெல்லாம் சொல்ல போகிறார் கேள்வியினுடைய ஆழம் கேள்வியினுடைய நுண்மை நமக்கு விளங்க வேண்டும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சயின்டிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதில் இந்த கான்ஷியஸை பற்றி உணர்வை பத்தி பேசினா இதில் இன்னொரு டா விஷயமும் இருக்குது நான் அடுத்த மந்திரத்தில் வேணா அதை சொல்கிறேன் ஆக இந்த இதனுடைய சாரம் என்னன்னா நம்ம ஒரு பதத்தை போட்டுக்கணும் கேனகர்த்ரா கேனகர்த்ரா இஷித்தம் யார் கர்த்தா இந்த உடம்பில் இந்த கர்த்தா போக்தா யார் இந்த உடம்புக்குள்ள செயல் புரிகின்றவன் செயல் புரிவதற்கு காரணமானவன் செயல் புரிகின்றவன் சொல்லக்கூடாது அவன் கரணங்களை வச்சு செயல் புரிகிறான் பகவான் சொன்ன மாதிரி அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக்விதம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டாக தெய்வம் செய்வாத்த பஞ்சமம் அழகாக கர்மானா என்னதுன்னா முதல்ல வேலை இடம் வேணும் அதிஷ்டானம் ததா கர்த்தா அது விவகாரத்தில் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம் அதிஷ்டானம்னா வேலை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு கோவில் வேணும் பூஜை பண்ணுறவன் ஒருத்தவன் கர்த்தா அவனுக்கு நிறைய சாமான்லாம் வேணும் பூஜை பண்ணுறதுக்கு கரணஞ்ச பிருத்தக் விதவிதமான பூஜை முறைகள் ஒன்று பூஜை தீபாராதனை பண்ணுறான் ஒன்று நேவேத்தியம் பண்ணுறான் ஒன்று ஒன்று இருக்குது விவிதாஷ்ட இதை பண்ணுறதுக்கு அவனுக்கு சக்தி வேணும் தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் இந்த உடம்பை கையை தூக்கினா தீபாவளி தூக்கினா கை போகணுமே மேலே கை இப்படின்னா சுத்தணுமே கைக்கு சக்தி இருந்தது திடீர்னு கையில் ஏதாவது வலி இருந்துன்னா என்னத்தை சுத்த முடியும் மணி அடிக்கிறதுக்கு சக்தி வேணும் அதுக்கெல்லாம் அந்தந்த தேவதையோட அனுகிரகம் பண்ணணும் இது வெளியில் பண்ணுற கர்மாவுக்கு சொல்கிறோம் ஆனால் இங்கேயும் என்னன்னா உள்ளுக்குள்ள மனசு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இப்போ கர்மேந்திரியங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே நான் செயல் புரிய முடியும் ஆக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுற இருக்கான் அவனுக்கு பேர் தான் அந்த கர்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கானே அவன் உடம்போடு சேர்ந்தவனா உடம்பு முழுக்க இருக்கிறவனா உடம்புக்கு வேறானவனா அடுத்த கேள்வி நான் வந்து நான் வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன் நான் இந்த உடம்புலேருந்து வந்தவனா இல்லை உடம்புக்கு வேறானவனா உடம்பால் நான் உண்ட உண்டு பண்ணப்பட்டேன்னா உடம்புலேருந்து நான் வந்தேன்னா மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறது சைன் பௌதிக விஜ்ஞானம் அவங்க இப்போ சொல்லிவிட்டாங்க உடம்புலேருந்து வந்ததுன்னு கூட சொல்லி இப்போ எங்களுக்கு தெரியலேன்னு விட்டான் கான்ஷியஸ்னஸ் எங்கள் சப்ஜெக்ட்லேயே வராதுன்னு விட்டான் அப்போ கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதா உடம்பிலிருந்து உணர்வு தோன்றுகிறதா உணர்வில் உடம்பு தோன்றுகிறதான்னா இப்போ இருக்கிற பௌத்திக விஜானம் என்ன சொல்கிறது எங்கள் டாப்பிக்லேயே வராது எங்களில் எந்த சப்ஜெக்ட்லேயும் அதை போட முடியல பிசிக்ஸ்லையோ சைக்காலஜிலையோ எதுலையுமே எங்களால் இந்த கான்சியஸ்னஸ் உணர்வுங்கிற விஷயத்தை எங்களுடைய விஞ்ஞானத்தில் எந்த துறையிலையும் எங்களால் சொல்ல முடியாது ஆனால் நம்ம உபனிஷத்துக்கள் அதைத்தான் ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம உபநிஷத்துக்கள் மாடர்ன் சயின்ஸில் அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய டேட்டா தான் முக்கியம் அவங்களுக்கெல்லாம் பர்செப்ஷன் தான் நமக்கு வந்து இந்த யோகசக்தி இதிலெலாம் நமக்கு நிறைய ஸ்ரத்தை இருக்குது அதனால நம்ம அதை சொல்கிறோம் அவங்கள ஒத்துக்க வைக்கணும்னு நமக்கும் எண்ணம் இல்லை அந்த ஃபீல்டு தனி நீ இதை ஒத்துக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி நமக்கு என்ன எனக்கு நிம்மதி வேணும் நான் நிம்மதிக்காக தானே இதெல்லாம் படிக்கிறேன் ஆஹ் என்னால் வந்து நிம்மதிக்காக வேண்டி நீங்கள் கற்பனை பண்ணிக்க முடியுமான்னா கற்பனை இல்லை ஃபேக்டை தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நாங்கள் கற்பனைன்னு சொல்கிறது இல்லை நீ எதை நிம் ஃபேக்டுங்கிறியோ அது கற்பனை நாங்கள் எது ஃபேக்டுங்கிறோமோ அது உனக்கு கற்பனை இப்போ உன்னுடைய ரெண்டு பேருக்குமே அபிப்பிராய பேதம் இருந்ததுன்னா அதை மறுக்க முடியாது அபிப்பிராயத்தை உலகம் முழுக்க அபிப்பிராய இருக்கத்தான் செய்யும் சரி உனக்கு அதுலே தான் மனசாந்தி கிடைக்கிறதுனா அதுலேயே மனசாந்தி வச்சுக்கோங்க கற்பனை சரி எனக்கு ஒரு கற்பனையாவே இருந்துட்டு போட்டுமே ஒரு பேச்சுக்கு சொல்றது கற்பனை கிடையாது விசாரம் பண்ணி பார்த்தா தெளிவாக புரியல் இப்ப கற்பனை கற்பனையாவே இருந்தா கூட எனக்கு மன நிம்மதியானப்பா முக்கியம் நீங்க என்ன சொல்றீங்க சைக்காலஜி இல்லைன்னா என்ன சொல்றீங்க ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோன்னு தானே சொல்லுகிறீர்கள் தப்பு ஒன்றும் இல்லையே அப்படி அதுக்காக நம்ம அவங்க சொல்றதுக்காக சொல்லலை அவங்கள்ட்ட போய் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறது நம்ம லட்சியம் இல்லை ஆனால் சாஸ்திரம் இங்கே சொல்கிற இந்த கேள்வி என்ன கேள்வின்னா இந்த எதனால் மனசு வேலை செய்கிறது இதெல்லாம் நியாயமான கேள்வி நான் ஏன் இப்படி இருக்கேன் இப்படின்னு தெரிய வேண்டாமா எனக்கு ஏன் இப்படி பேராசை பிடிச்சா அலையிறேன் பதவி பணம் ப புகழ் ஒருத்தனுக்கு தோணுமா வேண்டாமா வரலை அவனுக்கு அதுதான் நம்ம பண் நம்ம பண்ண பாவம் இப்போ இது ஆத்மவிச்சார் கோகம் நான் யார் நான் யாருங்கிறது சும்மா மொட்டையாக கேட்கப்படாது நான் யார் நான் இந்த உடம்பே நானா அல்லது இந்த உடம்பு முழுக்க வியாபித்திருக்கிறவன் நானா நான் இந்த உடம்பு தான் எனக்கு குத்தினா வலிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கப்படாது வலி இல்லாத போது நீ இருக்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் தூக்கத்தில் நீ இல்லை உனக்கு நான் இருக்கேங்கிற ஃபீலிங் இல்லை ஆனால் தூக்கத்தில் நீ இல்லைன்னு சொல்லிவிடுவியா முழிச்சப்பறம் எங்கேருந்து வந்தே நீ அப்ப இந்த ஒரு தத்துவம் இந்த சரீர வத்திரிக தத்துவமாக அது ஷரீர வியாபக தத்துவமாக ஷரீர பின்ன தத்துவமாக உடலையும் மனதையும் இயக்குகின் இயங்குகின்ற உள்ளுக்குள்ளே ஒருத்தன் தான் இருக்கு அநேக கர்த்தா கிடையாது உள்ளுக்குள்ளே ஏக கர்த்தா தான் எனக்கு டைலமா வரலாம் அது மைண்டு ஆனால் நான் ஒருத்தன் டைலமா ஒருத்தனுக்கு தான் வருது டைலமா எத்தனை பேருக்கு வரும் ஒருத்தனுக்கு தான் வரும் எனக்கு தான் டைலமா இருக்குது டைலமாங்கிறது என்ன இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இந்த மந்திரத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லாமா அடுத்த மந்திரத்தில் இது அர்த்தம் சொல்லலாமா எனக்கு தான் சொல்லலாம் அப்படி தோணலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஏக்க இந்த உடம்புக்கு உரிமையாளன் ஒருவனே அப்படி எல்லா உடம்புக்கும் உரிமையாளன் ஒருவனே எத்தனை உரிமையாளன் இருக்கிறான் அது ஒரு அடுத்த கேள்வி இந்த உடலுக்கு இந்த எப்படி இந்த கட்டடத்திற்கு இந்த ஆசிரமத்திற்கு உரிமையாளன் ஒருத்தன் இருக்கானோ அது மாதிரி இந்த உடலுக்கு உரிமையாளன் ஒருவன் இருக்கிறான் அந்த உரிமையாளன் இந்த உடலிலிருந்து உற்பத்தி அல்லது இந்த உடல் தோன்றுவதற்கு முன்னமேயே இருந்தவனா அவன் இந்த உடலுக்கு வேறானவனா உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறானா வியாபித்திருந்தாலும் அதிலிருந்து வேறாக எப்படி அவன் இருக்கிறான் இத்தனை கேள்வி இருக்கு அதனால்தான் கேட்டான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு காரணம் இதுதான் காரணம் ஆக ஆத்ம விசேஷ ஞானார்த்தம் அயம் பிரஸ்னகா தன்னை பற்றிய தெளிவான அறிவுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அவன் கேட்கும்போதே அவனுக்கு ஓரளவுக்கு விவேகம் இருக்குது இது பாஞ்ச ஜடம் இது இனர் மேட்டர் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ஆத்மாங்கிறது வந்து என்னன்னா அது உணர்வு அதாவது அது வந்து மேட்டரும் இல்லை எனர்ஜியும் இல்லை கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறது மேட்டர்லேயும் வராது எனர்ஜிலையும் வராது ஞாபகம் தூய உணர்வு என்பது பொருளுமல்ல ஆற்றலும் அல்ல மேட்டருங்கிறது தமிழ் என்ன சொல்லுவோம் பொருள் எனர்ஜிங்கிறது என்ன சொல்லுவோம் ஆற்றல்னு சொல்லுவோம் பொருள் ஆற்றலாக மாறுகிறது ஆற்றல் பொருளாக மாறுகிறது எனர்ஜி பிகம்ஸ் மேட்டர் மேட்டர் தானே அப்படி தானே சொல்கிறாங்க மாறுது ஆனால் இது பொருளுமல்ல ஆற்றலும் அல்ல உணர்வு அது நேராக நம்ம நம்ம படிக்கிறதுனால இப்போ சொல்லிட்டோம் ஆனால் அவர் எப்படி ப்ரெசன்டேஷன் பாருங்க இந்த கேள்வியினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுதான் விஷயம் ஆக யார் இதெல்லாம் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதை அறியது பார்க்கலாம் இப்போ கேள்வி தெளிவாக புரிய வேண்டும் சுருக்கமாக சொன்னால் என்னை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகிறேன் நான் யார் எனக்கு தெரிகிறது இந்த உடலும் மனமும் எனக்கு தரப்பட்ட எனக்கு தரப்பட்டன்னு சொல்லக்கூடாது இந்த உடலும் மனமும் இந்த மட உடலும் மனமும் பஞ்சபூதங்கள் என்கின்ற ஞானம் எனக்கு இருக்கிறது அது முக்கியம் இந்த உடலும் மனமும் பஞ்சபூதங்களால் ஆனது இது ஜடமானது என்கின்ற அறிவு எனக்கு இருக்கிறது எனவே இது நானாக இருக்க முடியாது இது நானாக இருக்க முடியாது ஏன்னா நான் அறிவாக இருக்கிறேன் அறிவாக இருக்கிறேன் இல்லை அறிவுள்ளவனாக இருக்கிறேன் அறிவுள்ளவனாக நான் இருக்கிறேன் நான் யார் அவன் பொதுவாக இது தேர்ட் பர்சன் மாதிரி கேட்டிருக்கான் எவரால்னு அதை நம்ம ஃபஸ்ட் பர்சனாக மாற்றிக்கணும் நான்னு மாற்றிக்கணும் நான் யார்னு மாற்றிக்கிறோம் இல்லாட்டி இன்னொரு கேள்வி கேட்கணும் யாரால் நான் இப்படிலாம் அப்படி இருக்கேன் துரியோதனன் மாதிரி துரியோதனன் சொல்கிறான் எனக்கு வந்து எது கெடுதல்னு தெரியறது நல்லதுன்னு தெரிகிறது ஆனால் எனக்கு நல்லதை பண்ண முடியல கெட்டதை தான் பண்ண முடியறது யாரோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருந்து என்னை தூண்டுறான் அவன் சொல்கிறபடி பண்ணுறேங்கிறான் இது சரியாக தப்பாங்கிறது அப்புறம் விசாரம் பண்ணணும் ஆக ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திஹி ஜானாமி அதர்மம் நச்சமே நிவத்தி கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேனா நியுக்தோஸ்மி ததா கருமி கேனாபி அங்கீந்த கேனாபி இருக்கு எங்கே பார்த்தாலும் கேனம் இந்த கேன பயன் சொல்கிறான் இல்லையா அது எதுலேருந்து வந்ததுன்னு தெரியல இந்த கேனங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சுத்த கேனையனாக இருக்கேங்குறான் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் சம்ஸ்கிரு தமிழ்லேயே ஒரு பழமொழி உண்டு கெட்டதை கேணத்தில் தேடு இன்னொரு பழமொழி அதாவது உன்னுடைய ஸ்வரூபத்தை கேனோபனிஷத்தில் படித்து தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் உன் ஸ்வரூபத்தை நீ மறந்துட்டேன் நீ யாருங்கிறத அதை நீ கேனோபனிஷத்தில் படித்து தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கு ஒரு பழமொழி கெட்டதை கேனத்தில் தேடு ஒரு பழமொழி அர்ஜுன் அங்கே இவன் துரியோதனன் என்ன சொல்கிறான் கேனாபி தேவேன அதாவது எனக்கு தர்மம் எதுன்னு தெரியுது அதர்மம் எதுன்னு தெரியுறது ஆனால் என்ன பண்ணுறது கேனாபி தேவேன அதே தான் அர்ஜுனனுக்கும் பதில் சொல்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்குறான் எதுனால நம்ம பாவம் விரும்ப நமக்கு பிடிக்காட்டாலும் ஏன் பாவத்தை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் ஆசை அதுக்கு காரணம் ஆசைன்னு விட்டார் கேனனுக்குறதுக்கு என்ன அர்த்தம்ங்கன்னா காமேன ரஜோகுண சமுதவேன காமேன என்னதுன்னா பாபம் சரத்தி பூருஷா பாபம் பண்ணுறதுக்கு காரணம் பேராசதான் காரணம்னு சொல்லிவிட்டார் ரஜோகுணந்தான் காரணங்கிறார் அங்கே ஆனால் இங்கே கேள்வி அப்படி இல்லை இந்த கேனங்கிற சப்தத்துக்கு கடைசியில் அர்த்தம் பார்த்தா யார் இப்போ ஒருவேளை கேட்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் துவைத்த சாஸ்திரத்துக்குள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக போயிடும் நான் அத்வைத்த சித்தாந்தத்துக்குள்ளேயே பேசுறதுக்கு பார்க்குறேன் துவைத சித்தாந்தப்படி பார்த்தா இந்த ஜீவாத்மாவை எந்த பரமாத்மா தூண்டுறான் கேட்கலாமே அப்படி கேட்கலாம் ஆனால் அப்படி சொல்லலை இங்கே மந்திரத்தில் அப்படி இல்லை இப்போ ஜீவாத்மாவுக்கு யார் பிளஸ் பண்ணுற அப்படி கேட்க ஆரம்பித்தா அது இன்னும் வேறு விதமாக போயிடும் ஆனால் பொதுவாக இங்கே இதுதான் விஷயம் யார் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற தத்துவம் நான் யாருங்கிறத ப்ரெசன்டேஷன் வேற விதமாக இருக்கு நான் யாருங்கிறத நேராக கேட்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் விவேகமாக அழகாக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இனி அடுத்த மந்திரத்தை படிப்போம் உடனே குரு உத்தர உத்தரம் சொல்கிறார் சங்கேப உத்தரங்கிறார் சங்கராச்சாரியர் சுருக்கமாக பதில் சொல்கிறார் ஏன்னா சுருக்கம் என்னது கேள்வியும் நச்சுன்னு இருக்குது பதிலும் அதுக்கு தகுந்த மாதிரி நச்சுன்னு இருக்குது ஆனால் புரியவே புரியாது அது புரியறதுக்கு நிறையா வேலை பண்ணணும் அது அவங்க பாஷை ஆஹ கேனேஷித்தம் பததி பிரேஷித்தம் மன கேனப்பிராணப்பிரதம பிரீத்தியுக்தா கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஸ்ரோத்திரம் கவுதேவோ ஜனக்தி இந்த ஜட பதார்த்தங்களை இந்த சரீரத்தில் இருக்கிற ஜடத்தை இயக்கிற சேத்தனம் எது நிறைய பேருக்கு அந்த ஞானம் இருக்கோ இந்த உடம்பு ஜடம்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கு ஒரு விவேகம் அவனுக்கு இருக்குது அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் படிப்பு இருக்குங்கிறது தெரிகிறதுனால உடம்பை ஜடம்னு புரிஞ்சுன்னு டேரெக்டாக கேள்வி கேட்டான் சேதன தவம் கீதம் சேதன தத்துவம் எத்தகையது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் மனசோ மன எத் வாசோஹ சபு பிராணஸ்ய பிராண प्रेत्यास्मा लोकात ீரா श्रोत्रस्य அம்தவ்ரோத்தம் மனசோ மனோ வாசம் சவு பிராணிய பிரண சக்ஷுஷ சூக்ஷுரதிமுச்சியதீராஸ்மாக ஹாஸ்பிட்டல் அன்கான்சியஸாக இருக்கிறவங்களை பார்க்குறோம் என்ன பண்ணுறோம் அங்கே போய் நம்ம கைங்கரம் என்னது அன்கான்சியஸாக இருக்காங்க தெரியாது அன்கான்ஷியஸாக இருக்கும்னு அவனுக்கு தெரியுமோ தெரியாது நல்லதில் தெரியாது உணர்வே இல்லாமல் இருக்காங்க நினைவே இல்லாமல் இருக்காங்க ஆனால் உடம்பு வா உடம்பில் ஜீவன் இருக்குது லைஃப் இருக்குது ஆனால் அந்த உடம்போடு தனக்கு சம்பந்தம் இருக்கிறதே அதுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தெரியாது நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் பரணுன்றோம் அப்பாவுக்கு பண்ணுறோமா தாத்தாவுக்கு பண்ணுறோமா நம்ம நினச்சிட்டுருக்கோம் வைத்தியம் பண்ணுறோம் நம்ம இது கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் அது நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அந்த உடம்புக்குள்ளே அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க எல்லாம் நினச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு தெரியாது தாத்தாவாது பாட்டியாவது ஒன்றும் தெரியாது நம்ம வந்து டாக்டரை என்ன பண்ணுவார் என்னத்துக்கு ட்ரை பண்ணுவார் அது திரும்பவும் அந்த கான்ஷியஸ் வந்து நினைவு வந்து பக்கத்தில் நான் யாருன்னு தெரிகிறதோ முக்கியம் பரபிரம்மன் அப்படின்னு அப்போ வந்து இவர் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டார்னா அப்பாடா வந்துவிட்டார் திரும்பவும் சம்சாரத்துக்கு வந்துவிட்டார் அப்போ அந்த ஆள் யார் ஆனவன் போயிட்டார் அதுதான் விசேஷம் இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்லோக மந்திரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் அதாவது அவன் கேட்டது என்ன ஆத்மா சுருக்கமாக ஒரே வாரத்தில் வச்சோம் நம்ம பாஷையில் சொன்னால் தான் நம்ம சௌரியம் கேட்டது என்னன்னா ஆத்மா கஹா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஆத்மா கஹா ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு தத்துவபோதத்தில் இருக்குது என்ன கே பதில் என்ன சொல்லுவோம் ஸ்தூல சூக்ம காரணசரீராத் வத்திரிக அவஸ்தாத்ரேயசாட்சி பஞ்சகோஷாதீத சன் சச்சிதானந்தூபன் எஸ் திஷ்டி ச ஆத்மா அதுதான் அதுக்குதான் நான் இதுன்னா அதையே யோசிக்கிறதுக்கு தான் வேறு மந்திரம் பார்க்குறோம் வேற ஒன்றுமே ஸ்தூல சூக்ம காரணசரீராத் வத்திரிக்தா பஞ்சகோஷ அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அது ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துவிடப்படாது இப்போ ஆத்மா யாருன்னு கேட்டாச்சு ஆத்மாவுக்கு லக்ஷணம் தத்துவபோதத்தில் இருக்குது இவருடைய ப்ரசன்டேஷன் இப்போ தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆத்மவினுடைய ஸ்வரூபம் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டிருக்கு அப்புறம் அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறது தானே ஆத்ம ஜானம்னு பேர் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது ஆத்மஸ்வரூப அதிகமாக ஆத்மஸ்வரூப அதிகமாக அதிகமாகனா ஞானம் அப்புறம் என்னென்ன ஆத்ம ஜான பலம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமோ இல்லை ஞானந்தான் பிரயோஜனம் என்னை பற்றி தெரியாமல் இப்படி நான் வாழ்கிறது நான் யாருன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் எப்படி நான் வாழ்கிறது எனக்கு என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் நான் யாருன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருந்தேன்னா அது அனர்த்தந்தான் தேவையில்லாதனால் நான் அனாவசியமாக நினச்சி கஷ்டப்படணும் என்னை நான் மறக்கவே கூடாது நான் என்ன காரியம் செஞ்சாலும் எது பண்ணினாலும் சரி என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் மறக்கவே கூடாது அதை மறந்தாதான் நான் அதை மறந்தால் நான் சம்சாரி ஆகிடுவேன் நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத மறந்துவிடவே கூடாது என் மனசில் என்னை பற்றின எண்ணம் அகம் சச்சிதானந்தகாங்கிற அந்த எண்ணந்தான் பலமாக இருக்கணும் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் மற்ற காரியங்கள்லாம் விவகாரங்கள்லாம் இந்த மாயிக்க விவகாரம் இந்த மாயிக்க விவகாரம்னா என்ன இந்த மாயப்பிரபஞ்ச காரியங்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்கணும் அந்த ஞான பலம் இல்லாமல் நம்ம காரியம் பண்ணக்கூடாது அதுக்காகத்தான் காரியம் பண்ணுறதா இருந்தால் தேவைப்பட்டா அப்புறம் அது தேவைப்படாது ஏன்னா ஆனந்தமாக இருக்கிற போது ஆனந்தம் ஆனந்தமாக நான் இருக்கிற போது எனக்கு ஆசை இல்லை ஆசை இல்லைன்னா கர்மா இல்லை கர்மா இல்லைன்னு சொன்னால் நான் பேசாமல் இருக்க போகிறேன் எனக்கு என்ன குறைச்சலாக இருக்க போகிறதோ யோகக்ஷயமும் வகாமியகம் பகவான் இருக்கார் ஒரு பிரயத்தனமும் தேவை இருக்காது அப்போ ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூ ஆத்மஜானம் ஆத்ம ஞான பலம் ஆத்ம ஜானத்தினுடைய பிரயோஜனம் ஆத்ம ஜானம் ஆத்மாவினுடைய லக்ஷணம் ஸ்வரூபம் உபதேசிக்கப்படுறது இந்த மந்திரத்தில் அது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஆக இந்த மந்திரம் ரொம்ப வித்தியாசமாக உபதேசம் பண்ணுகிறது அது எப்படி உபதேசம் பண்ணுகிறதுங்கிறத பார்ப்போம் ஓம் ஆய் து மமாங்கானி வாக் பிராண்சக்ஷுஸ்ரோத்திரம் அோோமிஷம் மாஹம் நம் மாக்கணமஸ் மே அஸ் தாத்மன உபனி சத்து ஓம்ஷா சேந்தூலு அய்யேயன அனந்த ஜன்மாண்டயி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 ஹரி ஓம் ஆகநாஸ்வம